ஒன்பது அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தனியாக விட ஜமாத்தாக தோழுவது இருபத்தி ஏழு மடங்கு சிறந்ததாகும் இதை அப்துல்லாஹின் உமர் அலி அல்லாஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள்